ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அபுல் அப்பா சிபின் அப்துல் முத்தலீப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களுடன் நான் கலந்து கொண்டேன் அப்போது நானும் அபு சுஃபியான் ஹாரிஸ் அப்துல் முத்தலீவ் அவர்களும் நபி சலல்லாஹுவா அணிஹில் வசல்லம் அவர்களின் அருகில் இருந்தோம் அவர்களை நாங்கள் பிரியவே இல்லை நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் வெள்ளை நிற கோவேறு கடுதையின் மீது அமரம் இருந்தார்கள் முஸ்லிம்களும் இணை வைப்போரும் ஓடினார்கள் அவர்கள் தன் கோவேர் கடுதையை தட்டி எதிரிகளான இறை மறுப்பாளர்களை நோக்கி ஓட்டினார்கள் நான் நபி சொல்லாகும் அலஹி செல்லம் அவர்களின் கோவியு கடுதையின் கடிவாளத்தை பிடித்து அது வேகமாக செல்வதை தடுத்துக் அபு சுஃபியான் அவர்கள் நபி சொல்லாஹு அலிஹுல்லம் அவர்களுக்கு பின்னே அமர்ந்து பிடித்திருந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹி அவர்கள் அப்பாஸ் அவர்களே சமூரா மரத்தின் கீழ் ஒப்பந்தம் செய்தவர்களை அழைப்பீராக என்று கூறினார்கள் நான் பெரும் சப்தம் எழுப்புபோனாக இருந்தேன் உடனே நான் என் உரத்த குரலில் சமூரா ஒப்பந்தக்காரர்கள் எங்கே என்று கேட்டேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக என் சப்தத்தை கேட்டவர்களின் வருகை பசு தன் கன்றுகளின் சப்தத்தை கேட்டதும் ஓடி வருவது போன்றே இருந்தது இதோ வந்துவிட்டோம் என்று கூறினார்கள் அவர்களும் போரிட்டார்கள் என்று அன்சாரி தோடர்களை அழைத்தார்கள் பின்பு ஹாரிசிபின் கசரஜ் கூட்டத்தாரை அழைக்கும் நிலை கடைசியாக வந்தது தன் கோவிரி கழுதையின் மீது அமர்ந்தவர்களாக நபிசல்லும் அவர்கள் அவர்களின் போரை கண்காணித்தார்கள் போர் ஒற்ற கட்டத்திற்கு வந்துவிட்ட நேரம் இது என்று கூறினார்கள் பின்பு நபிசல்லும் அவர்கள் அவர்கள் தோற்றுவிட்டனர் என்று கூறினார்கள் போர் நிலையை அறிந்து வருநான் சென்றேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நபிசல்லும் அணிஹின் வசல்லம் அவர்கள் பொடி கற்களால் எரிந்த பின் அவர்களின் நிலையில் பலவீனத்தையும் அவர்களின் காரியத்தில் பின்னடைவையும் அதாவது போரில் தோல்வி ஏற்பட்டுக் கொண்டிருந்ததையும் நான் கண்டேன் முஸ்லிம் ஒன்று ஏழு ஏழு ஐந்து